பாடம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு சபையின் தொடர்ந்து காரணமின்றி அதில் தங்கள் இறைவனின் திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைப்பவர்களுடன் நீர் அமர்ந்து பொறுமை காப்பீராக அவர்களை விட்டும் உன் இரு கண்களை திருப்பி விடாதீ பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம்